உமர்லாஹர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களும் உசாமா பின் ஜயித் அதி அல்லாஹும் அவர்கள் பிலால் அலி அல்லாஹன் அவர்கள் உஸ்மான் பின் தலார் ஆகியோரும் காபாவுக்குள் நுழைந்தனர் நீண்ட நேரம் உள்ளிருந்து விட்டு வெளியே வந்தனர் முதல் நபராக அவர்களை பின்தொடர்ந்து சென்று நபி சொல்லம்மாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த இடத்தில் தொழுந்தனர் என்று பிலால் அலி அல்லாஹன் அவர்களிடம் கேட்டேன் முதலில் உள்ள இரண்டு தூண்களுக்கிடையில் இன்று பிலால் ரதி அல்லாஹும் அவர்கள் விடையளித்தார்கள்